செல்வம் போல் சீர்கபே என் ஆசான் வீரராக அருள்மிகு காலத்தீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கெங்கிரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியாரோடு செய்த ஸ்ரீ சூரிய சிதகம் தொடர் உபன்யாசத்தின் உபயதாரர்களான வைசால் வீதி திருமதி கே லட்சுமிபாய் அம்மேர் அவர்களே திருமதி அலமேல புருஷோத்தம் அவர்களே அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஸ்லோகம் நாற்பத்தி ஒன்பது துன்வந்தோ நீரதாலிர் நிஜருச்சிகரிதாக பார்ஷ்வயோகோ பக்ஷதுயா தாழூத் கலீனமுகோதி உட்யோர் கிராசு சூரியனுடைய ரதத்தை இழுக்கக்கூடிய குதிரைகளை கிளிகளுக்கு ஒப்பாகச் சொல்லுகிறார் சூரியனுடைய ரதத்தின் குதிரைகள் பச்சை நிறமானவை அந்த குதிரைகளினுடைய வாய்ப்புறம் செந்நிறமாய் இருக்கிறது இதை பார்த்தா தூரத்திலிருந்து பார்க்கிற போது கிளிகள் மாதிரி இருக்கு கிளிகள் பச்சை நிறம் வாய் செகப்பா இது ரெண்டு ஒப்புமை இருந்தா போதுமா அது எப்படி குதிரை கிளியாகும் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன சொல்றார் மேருமலை தங்கமயமான மேருமலையை சுற்றித்தான் சூரியன் பவனி வருகிறான் இந்த மேருமலையை ஒரு பெரிய விரட்சமாக மரமாக பாவித்துக் கொண்டால் அந்த மரத்தை சுற்றி என்ன இருக்கின்றன மே இருக்கின்றன அந்த மேகங்களை இந்த குதிரைகள் ரெண்டு பக்கமும் உதறி அடித்து தள்ளிவிட்டுக் கொண்டு போகின்றன அப்ப ஒரு கிழி பறக்கிற மாதிரி இருக்குதான் அடுத்து அந்த மலையை ஒரு பெரிய வென்று சொன்னால் மரம் அந்த மரத்தினுடைய கிளைகளுடைய நுனியிலே வரிசையாக அமர்ந்திருக்கும் கிளிகள் போல இவை தோற்றம் அளிக்கின்றன ஏன்னா பச்சை நிறமாய் இருப்பதனால மரம் எது மேருமலை கிளைகள் அங்கு தெரியக்கூடிய மேகங்கள் இந்த குதிரைகள் பச்சையாய் இருக்கிறதுனால தூரத்திலிருந்து பார்க்கிற போது அப்படி இருக்கு அதனால கிளிகள் போல தோற்றம் அளிக்கும் இந்த பச்சை குதிரைகள் உங்கள் வாழ்வை வளப்படுத்தும் கிட குதிரைகளை தூரத்திலிருந்து பார்க்கிற போது ஒரு மங்களமா தெரியுது கிளியெல்லாம் கோவில வளர்க்கப்படும் பறவைகள் கோவிலுக்குள்ள காக்காயை வளர்க்கறதில்லை கிளி வளர்ப்பாங்க என்ன சொன்னதை சொல்லக்கூடியவை ஓமைகள் வந்து அழகா இருக்கணும் இல்லையா இப்ப வந்து நீர் யானைன்னு ஒரு விலங்கு இருக்கு சர்க்கஸ்லாம் காட்டுவான் நீர் யானை ஆனா ஆக்சுவலா ஜுவலஜிக்கலா பாத்தீங்கன்னா அது யானை வெரைட்டி இல்ல அது பன்றி வெரைட்டியா பன்றி சேர்ந்தது அது ஆனா சொன்னா மக்கள் ஒரு மாதிரி அசுச்சிப்படுவார்கள் ஜுவாலஜியில வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு உண்மையா இருந்தா கூட சர்க்கஸில் வந்து இதோ வருகிறது நீர் பன்றி அப்படின்னா ஐயோ பண்ணியெல்லாம் காமிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவான் அதனால பெருசா கொழு கொழுன்னு இருக்கிறதுனால இது யானை இது நீர் யானை அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள் அப்போ ஒரு அமங்கலமான வஸ்து இருந்தா கூட பெயர் இருந்தா கூட அதை மங்கலமா சொல்றதுதான் இலக்கிய மரபு அதுபோல இங்கே இவர்கள் இந்த குதிரைகளை கோவிலில் வளர்க்கப்படும் கிளிகளுக்கு ஒப்பாக சொல்லுகிறார்கள் கிளிகள் மங்களமான பறவைகள் வேதத்தை உச்சரிக்கக்கூடியவை மனிதர்கள் கூட பிராமணங்க தான் வேதத்தை சொல்லணும் அல்லது உபநயனமானவங்க சொல்லணும் பிராமணங்க கூட தீட்டா இருந்தால் சொல்லக்கூடாதுன்னு ஏகப்பட்ட விதிமுறை இருக்கு ஆனா இந்த கிளிகள் எல்லா காலத்திலயும் கோவில் மண்டபத்தில் இருந்துகிட்டு இந்த அந்தனர்கள் வேதம் படிக்கிற போது திருப்பி சொல்லும் அதை யாரும் குற்றம் சொல்ல முடியாது நீ வேதம் கேட்கலாமா வேதம் சொல்லலாமான்னு அந்த கிளிகளை யாரும் சொல்ல முடியாது அப்படியாக கிளிகளுக்கு சொல்லுகிறார் அதான் துன்வந்தகாங்க மேகங்களை இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஏதோ அடர்த்தியான மலை கூட்டம் மாறி இருக்கும் ஒரு மேகத்துக்கு உள்ள யாரும் போக முடியாது மேகம் திடப்பொருள் பயங்கரமா இருக்கு இந்த மேகம் நம்ம மேல விழுந்தா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில சமயத்துல கருப்பு நிறமா இருக்கும் சில சமயத்துல பச்சை நிறமா இருக்கும் சில சமயத்துல சிவப்பு இருக்கும் சில சமயத்துல வெண் இருக்கும் கிளைமேட்டை பொறுத்து அது ஆனா இதெல்லாம் நத்திங் எங்களுக்கு அது வெறும் பஞ்ச விட ரொம்ப சாதாரணமான விஷயம் என்று இந்த குதிரைகள் அந்த மேகங்களை உதறி அடிக்கின்றன பார்வைக்குதான் பெருசா இருக்கு இப்ப பாம்புல சின்னதா இருக்கும் அந்த பாம்பு கடிச்சா மனுஷன் செத்து போவான் நல்ல பாம்புல சின்ன பாம்பு இருக்கு ஒன்றரை அடி ஒன்னே முக்கா அடி நல்ல பாம்புலாம் இருக்கு ஆனா மலைப்பாம்பு இருக்கு பாருங்க மலைப்பாம்பு பத்தடி பதினஞ்சு அடி இருபது அடி இருபத்தி நாலு அடி நிலமெல்லாம் இருக்கு ஆனா அந்த மலைப்பாம்பு மனுஷனை ஒண்ணு செய்ய முடியாது அதுக்கு வந்து விஷம் இல்லை அது வாயை திறந்து நம்ம முழுங்கினாதான் உண்டு மலைப்பாம்பு கடிச்சா ஒண்ணுமே ஆகாது அது மாதிரி தோற்றத்துக்கு பெருசா இருக்கும் உண்மையில ஒண்ணும் இல்லை அது மாதிரி இந்த மேகம் பார்த்தா மலை மாதிரி பயங்கரமா நமக்கு காட்சி அளிக்குது இது ஒன்னும் இல்லை பாருங்க என்று பறக்கும் கிளிகளை போலே இந்த குதிரைகள் என்ன பண்ணுகின்றன ரெண்டு பக்கமும் அடித்து தள்ளுகின்றன துன்வந்தஹா உதிரி அடித்துக் கொண்டு நீரதஹா நீரதான் மேகம்னு அர்த்தம் மேகமானது நீர் தருகிறது அதனாலே அதுக்கு நீரதான்னு பேரு நாரதார்னு பேரு நாரதர் இருக்கிறாரே நாரதருடைய பேரு நாரதருக்கும் என்ன அர்த்தம்னா நீர் தருகிறவர்னு அர்த்தம் ஏன்னா அவர் பிறந்த பிறகுதான் மழை பெய்ஞ்சதான் ஒரு பிரதேசத்துல அதனால மழை கொடுத்தவர் நீர் கொடுத்தவர்னு நாரதர் அப்படின்னு பெயர் வச்சுட்டாங்க நீரதர்னா மழை தரக்கூடிய மேகம் மழை தண்ணி ரொம்ப அற்புதமான வைத்தியம் இப்ப கால மேக நீர் உள்ளவங்க சொரிசிரங்கு உள்ளவங்க மழை நீர்ல கொஞ்ச நேரம் காலை ஊற அந்த படை மேகம் எல்லாம் மறைஞ்சிரும் ஒரு நாலு நாள்ல இன்னைக்கு ஆங்கில மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் நேரடியாக வரக்கூடிய மழை தண்ணீர் ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த மழை தண்ணீரை பருகிறது அது ரொம்ப நல்லது என்று மழை நீரானது பகவான் நமக்கு கொடுத்த ஒரு பரப்பிரசாதம் நீரதா நீர் தரக்கூடிய அந்த மேகங்கள் ஆலி ஆலினா வரிசை மேகங்கள் வரிசையா அந்த வரிசையான மேகங்களை துன்வந்தகா உதறி அடித்துக் கொண்டு நிஜ தம்முடைய நிறை நிறமாய் இருப்பதனாலே அவை வந்து இந்த மேகத்தை அடிச்சு உதறிட்டு போற போது இதனுடைய பிரதிபலிப்பு அந்த மேகத்துல தெரியுது தூரத்தில் இருந்து பார்த்தா இந்த குதிரைகளுக்கு இறக்கைகள் முளைத்து விட்டனவோ என்று நினைப்பது போல இருக்குது நிஜானா தம்முடைய ருச்சினா நிறம் ஹரிதாக பச்சை பார்ஸ்வயோகோ பார்ஸ்வயோகோனா ரெண்டு பக்கமும் என்றால் வலது பக்கம் இடது பக்கம் வரது பார்சுவத்தில் பார்சுவோகோ பக்ஷ துல்லியாக பக்ஷ அப்படின்னா இறகு ரெக்கை துல்லியம்னா சமம் ரெக்கைக்கு சமமாக ரெண்டு பக்கமும் மேகங்களை அதை அடிச்சு தள்ளிக்கிட்டு போற போது இங்க இருந்து பார்த்தா அந்த குதிரைகளுடைய இறக்கைகள் தானோ அவை என்பது போல இருக்கிறான் பக்ஷத்துகளுக்கு சமமாக தாலு உத்தானைகி கலிணைகி தாலுனா தாடை மேல் தாடை கீழ்தாடை குதிரைக்கு இருக்கு இல்லையா அதுதான் தாலுங்கிறது உத்தானேகினா மேலே இழுத்து பிடிக்கப்பட்ட எதனாலே கலினைகி கலினம்னா கடிவாளம் கடிவாளத்தாலே இழுத்து பிடிக்கப்பட்ட தாடைகள் தாடைகள்லாம் மேல் நோக்கி இருக்குதான் சாரதி அருணன் என்ன பண்றான் அந்த குதிரைகளை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக கடிவாளத்தை இழுத்து பிடிச்சிருக்கிறான் அதை இழுக்கிற போது கொஞ்சமாவது தலையை தூக்கி குதிரை கொஞ்சம் பின்னோக்கி கழுத்தை காட்டினா அந்த இறுக்கமானது குறைவா இருக்கும் அது முன்பக்கமா தலைய குனிஞ்சதுன்னா இவன் இழுக்கிற இழிவுக்கு ரெண்டு பக்கம் வாய அறுத்துரும் அதனால உத்தானேகி தாலு தாலு உத்தானேகினா மேல் தூக்கப்பட்ட தாடைகள் கலீணி கலினம் என்றால் கடிவாளம் கடிவாளத்தாலே இந்த கடிவாளம் எல்லாம் இப்போ இங்கிருந்து தோல்ல செய்யறாங்க நம்ம ஊர்ல இருக்கிற குதிரைகளுக்கெல்லாம் ஆனா கலினம் என்ற சொல்லுக்கு அந்த காலத்துல சம்ஸ்கிருத அகராதியாங்கன்னா இரும்பினால் செய்யப்பட்ட கடிவாளம் அப்படின்றாங்க அப்ப முரட்டு குதிரைகளுக்கு இரும்பினால கடிவாளம் போட்டிருந்திருக்கிறார்கள் அவ்வளவு தூரம் வலுவானவையாக இருந்திருக்கின்றன கஜித்த முக்கருச்ச கச்சித அப்படின்னா பொருத்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம் அல்லது அந்த காலத்துல ரத்தன அந்த சிம்மாசனம் இருந்தது அப்படிமா ரத்தன என்றால் ரத்தனங்கள் பொருத்தப்பட்ட அர்த்தம் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இது பரவி இருக்கிறது என்ன பரவி இருக்கிறது கச்சித முகருதேன இந்த கடிவாளத்தை இழுத்து பிடிக்கிறதுனால அதன் அழுத்தத்தினால குதிரையினுடைய ரெண்டு பக்க வாய்ப்புறமும் காயமாகி ரத்தம் செந்துகிறது லோகிதா அப்படிங்கிறது செந்நிறமான ரத்தத்தை குறிக்கும் சாதாரணமா லோகித்தம்னா சிவப்புன்னு அர்த்தம் இந்த இடத்துல ரத்தத்தை குறிக்கும் ஆனா இந்த பாடபேதம் ஒண்ணு இருக்கு இந்த ஸ்லோகத்தை சில புஸ்தகங்கள்ல அச்சடிக்கிற போது சோனி தேனே நடிச்சிருக்கிறாங்க லோகித்தேனே நடிக்காம சோனித்தேனே நடிச்சிருக்கிறாங்க சோனிதம்னா ரத்தம் தான் என்றால் ஒழுகும் ஒழுகக்கூடிய லோகித்தேன ரத்தினால் கச்சித நிரம்பிய முகருச்ச முக ஒளி அப்படிங்கிற கச்சித என்றால் இந்த இடத்துல பரவியேன்னு அர்த்தம் இடத்துக்கு பொருத்தமா அவர் கிரீடம் வச்சிருந்தார் கிரீட கச்சிதமா இருந்தார் அப்படின்னா கிரீடம் பொருத்தப்பட்ட தலையோடு இருந்தார்னு அர்த்தம் அதாவது இதைத்தான் வந்து தமிழ்ல கச்சிதமா இருக்குங்க அப்படி கன கச்சிதமா இருக்குங்க சார் இந்த சட்டம் எப்படி இருக்குது நான் மானிசில தச்சேன் அப்படின்னா கச்சிதமா இருக்குங்க க சீ த கச்சித என்றால் பொருத்தம்னு அர்த்தம் பொருத்தமாக இருக்கிறது கொஞ்சம் ஏற்ற தாழ்வா இல்லை அப்படிங்கிறது இந்த வார்த்தையை அப்படியே அரபியர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் உருதுல அந்த வார்த்தை உண்டு கச்சிதமா இருக்கு இரத்தமானது பார்க்க விகாரமா இல்லையா அது வந்து முகத்துக்கு பொருத்தமா இருக்குதான் ஏன்னா இதனுடைய நிறம் பார்த்தா கிளி மாறி இருக்குது வாய் சிகப்பா இருந்தா தானே கிளிக்கு வாய் செகப்பா இருக்கு இல்லையா தூரத்துல இருந்து பார்த்தா கிளி போல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா அப்படி இருக்கிறது ரொம்ப கனக்சிதமா இருக்கு அப்படின்னு கனக்சிதம் பெர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க திருநெல்வேலி பக்கத்துல நவதிருப்பதி ஸ்ரீவைகுண்டம் போற வழியில கிருஷ்ணாபுரம்னு ஒரு சின்ன கிராமம் உண்டு இந்த கிருஷ்ணாபுரம்ங்கிற கிராமம் ரொம்ப உலக புகழ் பெற்ற கிராமம் எப்படின்னா இந்தியாவில மட்டுமில்ல உலகத்திலேயே எங்கும் காண முடியாத சிறப்பு உள்ள சிற்பங்கள் அங்கே காணப்படுகின்றன இப்போ மதுர மீனாட்சி கோயிலு கல்லழகர் சுந்தரராஜர் கோயிலு ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலு கும்பகோணம் ராமசாமி கோயில் சாரங்கபாணி கோயிலே சக்கரபாணி கோயிலு சுச்சீந்திரன் கோயிலு திருவனந்தபுரம் கோயில் எத்தனையோ கோயில் இருக்கு எல்லா கோயில்கள்லேயும் சிற்பங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் மட்டும் தேர்ட் டைமென்ஷனல் எஃபெக்டோட சிற்பங்கள் இருக்குதான் அதாவது கழுத்து நரம்புகள் புடைத்தல் விழா எலும்புகள் தூக்குதல் கை தசைகள் விடைத்தல் இதெல்லாம் கச்சிதமா இருக்குது ஒருத்தன் ஒரு வில்ல தொடுத்து அம்பு இழுக்கிறான்னா அந்த நேரத்தில் நிஜ மனுஷனுக்கு எப்படி மசில்ஸ் எல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு மற்ற கோவில்கள் எப்படின்னா மனுஷன் வில்ல இழுக்கிற மாதிரி போட்டிருப்பாங்களே தவிர அந்த நேரத்தில் அவன் வந்து பல்ல கடிப்பான் கழுத்து நரம்பெல்லாம் புடைக்கும் இதெல்லாம் சித்தரிக்கப்படவில்லை இந்த ஊர் இடத்துல தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு இதனால என்ன ஆச்சுன்னா அகில உலக சுற்றுலா வரைபடத்திலே இந்த ஊர் இடம்பெற்று இருக்கிறது திருநெலி போனீங்கன்னா வெள்ளக்காரன அமெரிக்காவிலோ ஜெர்மனிலோ பிரான்ஸ்லயோ இக்கோட்டு திணவெல்லி அங்கிருந்து ரொம்ப பக்கம் கிருஷ்ணாபுரம் அந்த கிருஷ்ணாபுரத்தில் இருக்கக்கூடிய அளவு சிறப்பான சிற்பங்களை இந்தியாவிலேயே வேற எங்கேயும் பார்க்க முடியாது உலகத்திலையும் எங்கேயும் பார்க்க முடியாது என்று வெள்ளையர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதான் நான் சொன்னேன் கச்சிதமா இருக்குன்னு சொல்றோம்ல ஒரு சிற்பமானது உயிரோட்டமாக இருக்கிறது நெஜமா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதான் இங்க கச்சித முகருச்சா முகத்தேஜஸ் இந்த ரத்தம் சிந்தரது வந்து குதிரைக்கு வலியா இல்லையா கஷ்டமா இல்லையா அப்படின்னா அந்த குதிரை அதை நினைச்சு சந்தோஷப்படுதான் கசியுதுல ஒரு பையன் ஆர்வமா டிவியை சு வண்டியை கொண்டு எங்க தள்ளி விட்டு இவனும் கீழே விழுந்து முட்டி காலில பெரிய பேண்டேஜ் ராத்திரி படுத்துருக்கிறான் அப்ப அவங்க அம்மா சொல்லுது டேய் இந்த வயசுல உனக்கு எதுக்கடா டிவியை சுட்டி உனக்கு மீசையெல்லாம் முளைச்ச பிறகு அப்பா வந்து ஹோண்டாவே வாங்கி தருவாரா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாரு முழங்கால எவ்வளவு பெரிய பேண்டேஜ் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை டாக்டர் தான் தேவைக்கு மேல பெருசா பேண்டேஜ் போட்டு விட்டாரு அவர்கிட்ட பேண்டேஜ் துணி போனியாகவும் ரொம்ப நாளா இருந்திருக்குது நம்மளை பில் பண்றதுக்காக சும்மா சின்ன காயத்துக்கு அம்மா பெருசா போட்டு விட்டாரு எனக்கு வலிக்கவே இல்லையே பாரு காலை மடக்க மடைக்க காட்டுறேன் வலியே இல்லை அப்படிமா இதனால அநியாயமா இருக்கு இவ்வளவு பெரிய ரத்த காயமா இருக்குது வலிக்கலன்றான் அப்படின்னா அவனுக்கு வண்டி கத்துக்கிறதுல இருக்கிற ஆசையாகப்பட்டது காயமோ ரத்தமோ பெரிதாக தெரியவில்லை அதுபோல சூரியனுடைய ரத்தத்தை இழுக்கிறோமே என்ற பெருமையானது இந்த குதிரைகளுக்கு என்ன தோணுதான் அருணன் கடிவாளங்களை பிடிச்சி இழுக்கிற போது வாயு ஓரங்களிலே வாய் கிழிந்து ரத்தம் சிந்துவது கூட அவங்களுக்கு வேதனையா தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அதான் சொல்ற முக்கருச்சு முகத்துல ஒரு சோபை இருக்கு பாத்தீங்களா என் ரெண்டு பக்கமும் ரத்தம் உழுகுதுன்னு சந்தோஷமா அந்த குதிரைகள் சொல்லுவது போல இருக்குதான் முக்கருச்சியோத்து லோகித்தோத்தா ஒழுகுதல் சுத்துனா ஒழுகுதல் நழுகுதல் லோகிதம் என்ற ரத்துகின்ற பரவுகின்ற ரத்தினாலே மிக கச்சிதமாக அழகாக இருக்கக்கூடிய முகசோபை பிரஜந்தோ வியதி கதிவசாத் அர்க்கவாக உட்டியேவ அப்படின்னா உனம் என்றால் பறத்தல் அர்த்தம் பறப்பது போல பயணிக்கின்றன பயணித்தல் இந்த குதிரைகள் வானத்திலே போகிறது எப்படி இருக்குதான் பறப்பது போல இருக்குது ஏண்டானா சாதாரணமா மனுஷலோகத்துல குதிரைகள் போறபோது அவற்றினுடைய பாதங்கள் பதிவதற்கு சாலைகள் இருக்கும் மண்தடம் இருக்கும் இங்கே ஆகாசத்துல இங்கிருந்து பார்க்கறவங்களுக்கு அந்தரத்திலே இந்த குதிரைகள் போகுது அப்போ இந்த குதிரைகள் நடக்கின்றனவா அல்லது பறக்கின்றனவா என்று தோன்றுதான் அப்போ நடக்கிறது வந்து வெறும் போலிதான் இது பறக்குதுன்னு அந்த காலத்துல ரவிவர்மாவுடைய ஓவியங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆகாசத்துல போற குதிரைகளுக்கு ரெண்டு பக்கம் ரெக்க வரைஞ்சி விட்டுருப்பாரு ஏன்னா குதிரைகளுக்கு வந்து எப்படி ரோடு இல்லாமல் எப்படி போக முடியும் அதனால சிறகடித்து பறக்குதுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு அவர் போட்டிருக்காரு ஆனா அப்படி போட்டா தான் பாமர ஜனங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக போட்டிருக்காரு ஆனா உண்மை என்னன்னா ஆகாய வீதி என்று ஒரு வீதி இருக்கு அந்த வீதி நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்த வீதியில நின்னா இந்த தர மாதிரி இருக்கும் யார் போய் நிக்கலான்னா சூக்மமான சரீரம் உள்ளவர்கள் நிக்கலாம் இந்திர சந்திராதி தேவர்கள் அங்க நிப்பாங்க அவங்களுக்கு தர கால ஓங்கி மிதிச்சாங்க அந்த மாதிரி அதனால இவர் என்ன சொல்றார் நம்முடைய மனித ஊன கண்களுக்கு தெரியாத திடமான சாலை மீதுதான் அந்த குதிரைகள் ஓடுகின்றன ஆனா இங்க இருந்து பாக்குற போது அந்த சாலை நம்ம கண்ணுக்கு தெரியாததுனால பார்த்த எப்படி இருக்குதான் பறப்பவை போல தோன்றுகின்றன ஆனா அவை உண்மையிலேயே பறப்பவையா இருந்தால் இந்த நாலு காலை வச்சு பாய வேண்டிய அவசியம் இல்லை நாலு காலம் ஸ்டிஃபா இருக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு குதிரை வாங்கி கொடுப்பாங்க மர அது காலை அசையவே அசையாது அது மாதிரி நாலு காலையும் வச்சுக்கிட்டு அந்த குதிரை பாட்டுக்கு நிற்கும் அது வந்து பறக்கும் சக்தினா அதை பாட்டு போகலாம்ல அப்படி போகலையே நாலு காலையும் மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி பாயுதேன் அப்போ அங்க சாலை இருக்கு பரக்கவில்லை பறக்கவில்லை நட போல தோன்றது போல போலி ரெருமாள்ங்க தூங்குற மாதிரி இருக்குது ஆனா அர்ச்சகர்கள் என்ன பண்றாங்க பக்தி பாவனையினாலே ரங்கநாத பெருமாள் இங்க வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார் அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த கால சம்பிரதாயப்படி ரங்கநாதனுக்கு அர்ச்சனை பண்ணும்போது ஓங்கி சத்தமா அர்ச்சனை பண்ண மாட்டாங்க மெல்லதான் அர்ச்சனை பண்ணுவாங்க ஏட்டினு அர்ச்சனை பண்ணுவாங்க அது மட்டும் இல்ல ராமானுஜரகாலத்திலிருந்து ஏற்பட்ட ஒரு ட்ரெடிஷன் பாருங்க வேற எந்த பெருமாளுக்கு வேணாலும் தேங்காய் உடைக்கலாம் ரெங்கநாதருக்கு தேங்காய் உடைக்கப்படாது ஏன்னா சத்தத்தில் முழிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி ரெங்கநாதருக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க தேங்காய் கொண்டா கொடுத்தீங்கன்னா தேங்காய் துருவுறதுக்கு அங்கேயே எந்தனம் இருக்கும் அவ்வளவையும் துருவி ஒரு தட்டில் வச்சு துருவல தான் படைப்பாங்களே தவிர உடைக்கிற வேலையை கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு பாவனை அவர் தூங்குவது போல காட்சி அளிக்கிறார் தூங்கவில்லை பறப்பது போல இவை காட்சி அளிக்கின்றன ஆனால் பறக்கவில்லை இது வந்து இலக்கிய நயமாக இவர் உணர்ந்திருக்கிறது போல்தோ பிரஜந்தோனா பயணிக்கின்றன பயணித்தல் என்றால் தன்னுடைய கால்களாலே நடக்கிறது ஒரு பஸ்ல ஏறி உக்காந்து பயணிக்கல காரில் உக்காந்து பயணிக்கல நாராயணபுரமான வேணா உட்காந்து பயணிக்கிறாரு அருணன் வேணா ரதத்துல உட்காந்து பயணிக்கிறான் இவங்க கால்களாலேயே பயணிக்கிறார்கள் கொடுத்து வைத்தவைகள் இப்ப நாமெல்லாம் வந்து நடக்கிறதுக்கே வழி இல்லாம ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஆபீஸ்ல உட்காந்துட்டு அல்லது கடையில கல்லாப்பட்டியில உக்காந்துட்டு நடக்கிறதுக்கு இடம் கிடைக்காதான்னு போய் அப்படி இப்படி நடந்து வரம்பல கொஞ்சம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு ஒரு திண்டுக்கல் பக்கத்துல வத்தலகுண்டன் ஒரு ஊரு அங்கே ஒரு பள்ளி ஆசிரியர் ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியர் அவர் சமீபத்தில் நூறாவது பிறந்த நாளை கொண்டாடினார் அவருடைய மனைவியும் அந்த மாதிரி உயிரிழந்து ரெண்டு பேரும் எண்பதாவது கல்யாணம் முடிஞ்சு அறுபதாம் கல்யாணம் முடிஞ்சு எண்பதாம் கல்யாணம் முடிஞ்சு நூறாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஒரு நாளைக்கு பத்து டம்ளர் காப்பி சாப்பிடறான் சக்கரை போட்டு பத்து டம்ளர் காப்பி சாப்பிடறா பென்ஷன் வாங்குறதுக்கு வீட்டில இருந்து நடந்தே போறாராம் ஆபிஸ் வரைக்கும் மூணு மூன்று கிலோமீட்டரு அது மட்டும் இல்ல பணம் கொடுக்கற போது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பென்ஷன் போது போடணும் இல்லையா பெற்றுக் கொண்டேன்னு கையெழுத்து போட்டு அந்த கையெழுத்த பாத்தீங்கன்னா ஒரு நடுக்கமா ஒரு ஆட்டமா ஒண்ணும் கிடையாதான் அப்படி அச்சா இருக்கும் வயசுல எப்படி நடுக்கம் இல்லாம கையெழுத்து போட்டாரு அதே மாதிரி இப்பவும் போடுறாராம் இப்ப இளைஞர்கள் தான் நடுங்க நடுங்கி போடுறாங்க அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவரை பேட்டி கண்டாங்க என்னங்க நாங்கெல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு டம்புல காப்பியை குடிச்சிட்டு டாக்டர் வச வாங்கிட்டு இருக்கிறோம் காப்பி குடிக்காதீங்க சார் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க முடியலாம் நறுக்குது நரம்பெல்லாம் ஆடுது நீ பத்து டம்புல காப்பி குடிக்கிறீங்க என்ன செய்யுது அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தேன் அந்த பக்கமெல்லாம் சேர்வேன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து நிறைய நிலப்பல்களை வச்சு எங்கள் அப்பா கூட நானும் வந்து ஏற்பிடிப்பேன் நானும் உழுவேன் நானும் கள மாட்டோட மாடாக உழைப்பேன் நான் நல்ல உடம்பு வாஜியார் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ண பிறகு கூட எனக்கு நிலத்தில் இறங்கி வேலை செய்கிறதுனா அவ்வளவு இஷ்டம் அப்படி நான் வந்து நல்லா ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் உழைச்சதாகப்பட்டது இன்னைக்கு என் உடம்பு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு அதனால நீங்க வந்து வாகனம் வச்சிருந்தா அதை ஒருத்தருக்கு அன்பளிப்பா கொடுத்துருங்க நடந்து போங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க சைக்கிளை டிஸ்போஸ் பண்ணிட்டு டிவி சுட்டி வாங்குறதுல இருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு டிவி சுற்றி யாருக்காவது கொடுத்துட்டு சைக்கிள் வாங்குங்க அப்படிங்கிறார் நீங்கள் சைக்கிளில் போனீங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்தாப்பில் சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் மற்றவங்கள ஏவாதீங்கன்ற இங்கே உட்காந்துக்கிட்டு மனைவியை கூப்பிட்டு தான் அந்த புதுசு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லாதீங்க நீங்களே போய் எந்திரிச்சி எடுத்துக்கோங்க அதுவே ஒரு பெரிய எக்ஸசைஸ் இந்த பாலா பண்ண ரிமோட்னு ஒண்ணு வந்துச்சு டிவிக்கு இங்க உட்காந்து கண்ட்ரோல் பண்றாங்க இங்க இருந்து எந்திரிச்சு அளவுக்கு ஆயி போச்சு இந்த நாகரீகத்துல போச்சு உடல் உழைப்பு தான் ஆரோக்கியத்தினுடைய ரகசியம் வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஒரு சமீபத்துல பேட்டி கொடுத்துருக்காரு எல்லாரும் படிக்கிறவர்கள் மேய்ச்சித்து போகிறார்கள் அது இந்த குதிரைகள் கால்களாலே நடந்து ஓடி பயணிக்கின்றன இன்னும் சொல்ல போனா அதுதான் நீர்ச்சனை பூ வாங்கிருக்கீங்க தேங்காய் வாங்கிருக்கீங்க பழம் வாங்கியிருக்கீங்க அப்போ நீங்க முதலாளி உங்க கடை பையனை கூப்பிட்டு கோயில் வரைக்கும் இதை கொண்டா அப்படின்னு அவன் அதை கொடுத்துட்டு நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா கை வீசி கணவன் மனிமா பேசி வந்து அங்கே அர்ச்சகத்தை வர்ற வரைக்கும் அவங்க வீட்டு வரான் அர்ச்சகத்தை சாமி இதை வாங்கிக்கிங்க அப்படின்னு வாங்கி அர்ச்சனை பண்றாரு இது மகா பாவம்னு ஆழ்வார் சொல்றேன் நீங்க வேற எந்த வேலைக்கு வேணாலும் வேலை காரணம் வச்சுக்கோங்க சாமிக்கு அர்ச்சனை பூஜைங்கிறதுக்காக எவ்ளோ பாடுபட்டு உங்களுக்கு இந்த ஜென்மத்தில பகவானுக்கு பூ போடுறதுக்கு அறிவும் வாங்குறதுக்கு காசும் சுமக்குறதுக்கு கூடையும் பகவான் கொடுத்துருக்கிறான் நான் இந்த வயிற கூட தூக்க மாட்டேன் எனக்கு ஒரு வேலைக்காரன் வேணும் அப்படி நீங்கள் ஒரு அரிய வாய்ப்பை இழக்கிறீர் பகவானுக்கு கைங்கரியம் செய்வதற்கு என்று ஏற்பட்ட பொருளை உங்கள் கைகளாலே தூக்கி சுமக்கக்கூடிய அரிய வாய்ப்பை இழக்கிறீர்கள் ஏன் கௌரவம் குறைஞ்சு அப்படிங்கிற மாமலர் நீர் சுமந்து என்று ஆழ்வார் அகோபுலம் ஜி யாழ்ல அடியனுக்கு நியமிச்சா அடிய தாங்கிப்பேன் பாக்கியத்துல நடுங்கி கொண்டே சுமந்து கொண்டிருப்பேன் நான் ஆள் வைக்க மாட்டேன் ஆள் வச்சு செய்யறதுக்குன்னு சில வேலைகள் இருக்கு ஆழ் வைக்காம நாம தான் செய்யணுங்கிறதுக்கு சில வேலை இருக்குது இல்லையா அது மாதிரி இந்த குதிரைகள் என்ன நினைக்கின்றன நல்லவேளை பகவான் நமக்கு பறந்து இழுத்து கொண்டு போங்கள் என்று சொல்லாமல் கால்களாலே நடந்து ஓடி இழுத்து கொண்டு போங்கள் என்று சொல்லியிருக்கிறார் எனவே எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கு சில பேர் குழந்தைய வந்து அடுத்து விட்டு குழந்தைய வாங்கி இடுப்பில் தூக்கி வச்சுக்குவாங்க ஆண்டி ஆண்டி ஒரு ஒன் ஹவர் கடன் கொடுங்க பத்து மணிக்கு வாங்கிட்டு போறேன் பதினொரு மணிக்கு திருப்பி கொடுத்துட்றேன் வேணா நான் ஃபீடிங் பாட்டில் கொடுங்க நான் கொடுக்குறேன்னு அந்த குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சுட்டு அந்த வீதியில் அப் அண்ட் ஏன் உனக்கு என்ன தலைவதியா அப்படின்னா அந்த குழந்தை மேலே உள்ள பிரியமானது அதை தானே தூக்கி இடுப்பில் வச்சுக்கணுங்கிற ஆசை அப்போ அன்பை காட்டுகிற போது கைகால்களாலே நாம் செய்யக்கூடிய கைங்கரியமாக அது பரிணமிக்கிறது அதனால் இந்த குதிரைகள் தாம் பறக்கவில்லை கால்களாலே ஓடி பயணிக்கின்றன அப்படிங்கிறார் என்றால் நடந்து பயணிக்கின்றன வியதி வியதி அப்படின்னா ஆகாசத்தில் நிறுத்தம் வியனு உலகு என்பது ஸ்கைய குறைக்கும் ஆகாசத்திலே இவைகள் நடக்கின்றன ஆகாய வீதியிலே அவற்றுக்கு திடஸ்பர்சம் உண்டு அதை கடந்து போகுதான் ஆனா இங்கிருந்து பார்க்கிற போது அந்தரத்தில் போற மாதிரி இருக்கு இந்த ராமநாதபுரத்து பக்கம் ஒரு பிரபலமான ஆயுதம் உண்டு மன்னர்கள் பயன்படுத்தியது அதுக்கு பேரு வளரின்னு சொல்றது தமிழ் மன்னர்கள் பயன்படுத்திய இந்த வளரி என்ற ஆயுதம் ஆங்கிலேயரையும் டச்சுக்காரர்களையும் பிரெஞ்சுக்காரர்களையும் கதிகலங்க வைத்தது அதில் இந்த காளையார் கோயில் பக்கம் சின்ன மருது பெரிய மருது என்று இரண்டு மன்னர்கள் இருந்தார்கள் அந்த வளரி என்ற ஆயுதம் எப்படி இருக்கும்னா இன்னைக்கு ஆப்பிரிக்கா பக்கம் பூமராங்னு ஒன்று சொல்கிறாங்க கொஞ்சம் வளைஞ்சு எல் ஷேபா டானா மாதிரி இருக்கும் அதை வந்து வீசி எரிஞ்சா அந்த பூமராங்கிறது என்ன பண்ணும் போயிட்டு திரும்பி எவன் வீசினாலும் அவங்க கைக்கே வந்துடும் ஆனால் அது வந்து எந்த தடையும் இல்லாமல் சும்மா வருது நான் சொல்ற வளரி எப்படின்னா கனத்தை இரும்பினாலானது அதே பூமராயின் வடிவில் இருக்கும் இந்த ராஜாக்கள் இந்த ராமநாதபுரம் பக்கம் இருக்கிற சிற்றரசர்கள் தளபதிகள் போர் இந்த பெரிய மருந்து சின்ன மருது பாண்டியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களா இந்த வளரிய வீசினாங்கன்னா போய் ஒரு தலையை வெட்டி எரிஞ்சிட்டு யாரு வீசினாங்களோ அவங்க கைக்கே வந்துடும் இப்படி ஒரு ஆயுதத்தை கண்டு வெள்ளையர்கள் மிரண்டு போவார்களாம் துப்பாக்கி பீரங்கி வைத்திருந்த வெள்ளையர்களும் பிரிட்டிஷ்காரர்களும் வளரி வைத்திருந்த மன்னர்களை ஓடினார்கள் ஏன்னா துப்பாக்கி கூட குறித்தவரிடம் இது குறி தவறாது அவ்வளவு கணக்காக அடிப்பாங்க இதுல சில மன்னர்களுக்கு எவ்வளவு வலிமை இருந்ததுன்னா ஒரே வளரியினாலே மூன்று தலைகளை சீவி எரியக்கூடியவர்கள் அந்த மூணு தலையை சீவி எரிஞ்சிட்டு திரும்பி வீசினவங்கே வருமா இது இந்த வளரி என்ற ஆயுதம் சங்க இலக்கியத்தில் ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு இங்கே ராமநாதபுரம் இன்னைக்கும் காளையார் கோயில் திருப்பத்தூர் பக்கம் எல்லாம் வேட்டையாடுகிறவர்கள் இந்த வளரியை பயன்படுத்துகிறார்கள் இதை யூஸ் பண்ற விதமே பாக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது என்று வெள்ளையர்கள் அதை கற்றுக்கொள்ள முயன்று தோற்று போனார்கள் அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியல ஏன்னா இவ்வளவு கனமான பொருளை முதல்ல குறிப்பாகிறதே கஷ்டம் அடுத்து இவெல்லாம் எரிஞ்சா என்ன ஆகுதுன்னா இப்ப வந்து ஒரு புலியோ ஒரு மானோ அது கழுத்துல போய் சொரியிக்குது அவ்வளவுதான் கழுத்தை வெட்டி துண்டாக்கி ஆப்பரேமெண்ட்டை வர்றதெல்லாம் அடுத்தபடி இல்லை ஆனால் இவங்க எறிஞ்சா கரெக்டா அதை அது ஆகாசத்துல போற போது பார்த்தா சுதர்சன சக்கரம் போற மாதிரி சக்கர தாழ்வார் போற மாதிரி ரொம்ப ஆச்சரியமான காட்சி என்று மன்னர்கள் எழுதியிருக்கிறார்கள் மகாவிஷ்ணு நம்ம சக்கர இருக்கிறதாக இந்தியன் லெஜெண்ட்ஸ் சொல்லுது அது இயங்குறதை யாருமே பார்த்ததில்லை ஆனா இந்த வளரியை இந்திய மன்னர்கள் எரிக்கிற போது எங்களுக்கு பார்த்தா அந்த ஞாபகம் தான் வருது சக்கர தாழ்வார் இப்படிதான் இருப்பார் போல் இருக்குன்னு போய் தலையை செய்ய திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக சொல்லுவார்கள் இப்படி ஆகாசத்திலே அந்தரத்திலே மிதப்பது போலே இந்த குதிரைகள் போகின்றன வியதி கதிவசாத்து கதிவஷாத்துனா போகிற சாக்கிலே போகிற லீலையிலே போகிற வழியிலே தம்பி தம்பி உங்களுக்கு அதான் நீங்க போற வழியில் இந்த லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதாவது பரவாயில்ல சில வீடுகள்ல ஒரு பையன் அவங்க வீட்டுக்கு அம்மாவுக்காக மார்க்கெட்டுக்கு போறான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வீதியில் இருக்கிற அத்தனை பெண்மணிகளும் ரெடியா காசு வச்சிருப்பாங்க பைய காசு தம்பி நான் ஒன்னும் ஜாஸ்தி கேட்கல ஒரு காக்கில கத்திரிக்காய் அப்படியே வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு அடுத்து வீட்டுக்காரமா நான் ஒண்ணும் ஜாஸ்தி கேட்கல ஒரு அரைக்கல தக்காளி மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் இப்படி வந்து வீதியை கிடக்கிறதுக்குள்ள பத்து பையன் சேர்ந்து போகும் பத்து பரிசு சேர்ந்து போகும் இவன் பாப்பான் இது ஒன்னும் சரிப்படாதனா அதுக்கு மறுநாள்ல இருந்து வீட்டுக்கு பின்பக்கமாக செவிரியை குதிச்சு மார்க்கெட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவான் ஏன்னா அத்தனை பேரும் அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே வாங்கிட்டு வந்துடுனா எப்படியே எத்தனை பேர் வாங்க முடியும் அப்படி ஒரு வேலை செய்கிற போதே இன்னொரு வேலையை செய்யறதுக்கு தான் கத்திவசாத்து போகிற போக்கிலே இந்த குதிரைகள் என்ன பண்ணுது அப்படின்னா இவைகள் போகிற போது அப்படியே உங்களை ஒரு ஆசிர்வாதம் பண்ணட்டுமே அப்படிங்கிற பகவானை எழுத்துக்கொண்டு போகிற போது ஒரு ஆசிர்வாதம் பண்ணட்டும் போறதே தெரியாது வேலை செய்யறதே தெரியாது ஒரு பெரிய காரியம் நடந்து போகுது இப்ப கம்ப்யூட்டர்ல இன்னைக்கு இமெயில் சொல்றாங்க இமெயில் எலக்ட்ரானிக் மெயில் இது வந்து இமெயில ஒரு பெரிய சாதனையா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இது வந்த வரலாறு என்ன தெரியுமா ஒரு மேல்நாட்டு விஞ்ஞானி அவர் பேரு லிண்டனோ வேண்டனோ என்னமோ சொல்றாங்க அவருக்கு காது செவிடு அதனால அவர் ஒய்ஃபோட வீட்டில் இருக்கிற ஒய்ஃபோட பேசணும்னா டெலிஃபோன் பயன்படாது ஏண்டான்னா செவிடு இவர் மட்டும் இல்லை அந்த செவிடு ரெண்டு பேருமே ஸ்டோன் டெஃப் அப்போ டெலிஃபோனை வச்சு என்ன பண்றது டெலிஃபோன் பில் பாட்டுக்கு அடிச்சிக்கிட்டே இருக்கும் இவங்க பாட்டுக்கு ரிசீவர் எடுத்து ஹலோ அலோன்னு கத்திட்டு இருக்க வேண்டியதான் ஒரு செவிட்டு கணவன் தன் செவிட்டு மனைவிக்காக கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இமெயில் இன்னைக்கு அமெரிக்காவில் மட்டும் பத்து லட்சம் செவிடர்கள் இதனால் பயன்பெறுகிறார்கள் இமெயில் இன்னைக்கு வந்து என்ன ஒரு உடல் உணமுற்றவர்காக கண்டுபிடிக்கப்பட்டது இன்னைக்கு உலகெங்கும் பயன்படுகிறதுன்றதுக்காக சொல்ல வரேன் நான் அந்த இமெயில் எப்படி வந்து இது எப்படி போய் சேருது ஆஸ்திரேலியா எங்க இருக்குது அமெரிக்கா எங்க இருக்குது இங்கே உட்காந்துகிட்டே இமெயில் அடிக்கிறாங்க இப்ப பெரும்பாலும் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போனவங்களோட இவங்க இமெயில சம்பாஷிக்கிறாங்கல்ல நானும் பல வீடுகளில் பார்த்துட்டேன் அப்படி ஒன்றும் பிரமாதமா உயிர் போற பிரச்சனை பத்தி இவங்க இமெயில டிஸ்கஸ் பண்றது கிடையாதுங்க காலையில் என்ன சாப்பிட்டேன் அது அங்கிருந்து இட்லின்னு வரும் அடுத்தாப்பல இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன அது அங்கே இருந்து சட்னி என்ன சட்னி தேங்காய் சட்னியா இல்லை பொட்டுக்கடலை சட்னியா பொட்டுக்கடலை இல்லாமல் தேங்காய் சட்னியா இப்படி பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு இமெயில் பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் தேசிய பிரச்சனையை வந்து அலசரை மாதிரி நடிச்சிட்டு உக்காந்துருப்பாங்க என்னன்னா வசதி அதிகமாகிற போது மனிதன் இப்படி ஆயிட் இந்த இமெயில் மாதிரி இது ஆகாசத்திலே சஞ்சரிக்கிறது ஆகாயத்திலே மயில் கற்கள் இல்லை வீதிகள் இல்லை சாலை கண்கா கண்காணிப்பாளர்கள் இல்லை ஆனா இந்த குதிரை தடுந்தவராமல் போகிறது அப்படிங்கிற சொல்ற வியதிங்கிற வார்த்தையை சேர்க்கிறார் என்னன்னா சூரியனுடைய ரதம் வானத்துல போகுது தெரியாதா இது ஏன் இப்படி சொல்றாரு குதிரைகளை பற்றிய வர்ணனையை பார்த்தா நம்ம ஊர்ல ஜெட்கா ஓட்டுற மாதிரி ஒருத்தன் கடைவாளத்தை பிடிச்சி இழுக்கிறான் அது வாயை கிழிஞ்சு ரத்தம் வருதுன்றீங்க தலையை தூக்கி இருக்குதுங்கிறீங்க டக்கு சத்தம் கேட்குதுங்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னா இவ்வளவு ஆகாசத்தில் நடக்குதுயா அப்படிங்கிறார் இது வந்து ஆகாய குதிரை அப்படின்னு இந்த குதிரைகளுடைய பெருமையை எடுத்து சொல்லுகிறார் வியதி கதி வசத்து அர்க்கவாகா வாகாகான குதிரைகள் அதாவது வாகாங்கிறதுக்கு நேரடி அர்த்தம் குதிரை இல்லை வாகனம் எழுப்பவை அர்த்தம் ஆனா இந்த இடத்துல குதிரைகளை குறைக்கும் அர்க்கவாக சூரியனுடைய குதிரைகள் அர்க்க அப்படின்னு சொன்ன சூரியன் அர்த்தம் கோனார்க் அப்படின்னு ஊர் இருக்கு வடக்க அங்க சூரியனுக்கு கோவில் இருக்கு அர்க்கதேவன் தமிழ்ல அருக்கன் அப்படிமா அருக்க தேவனுக்கு வழிபாடுக்கு வழிபாடுன்னு அர்த்தம் அர்க்கா அர்க்கமாக குதிரைகள் கிரியாசு கிரியாசு அப்படின்னா என்ன செய்யட்டும்னு அர்த்தம் என்ன செய்யட்டும் கேமம் கிரியாசு அதுக்கு அடுத்த வாரத்து கஷேமாம் உங்களுக்கு மங்களங்களை செய்யட்டும் ஏன் அப்படின்னா மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கை முறை எப்படி இருக்குதுன்னா வினாடிக்கு பத்து தவறு வீதம் செய்து கொண்டே இருக்கிறான் நிமிடத்திற்கு ஒரு பாதம் வீதம் செய்து கொண்டே இருக்கிறான் கவுண்டர் ஆக்டிங் எஃபெக்ட் வந்து சூரியனுடைய குதிரைகள் இவங்க என்ன நம்ம எவ்வளவுதான் கழிவினாலும் பாவம் மூட்டையே சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வியக்கும் வண்ண மனிதர்கள் பாவங்கள் செய்கிறார்கள் அங்கிருந்து மங்களங்களை அந்த குதிரைகள் பொழிகின்றன நீதி சாஸ்திரத்துல பாருங்க ஒரு மூணு வரி நச்சினு கேட்பதை எல்லாம் நம்ப கூடாது பார்ப்பதை எல்லாம் வாங்கக்கூடாது விரும்பியதை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நீதி சாஸ்திரத்தில் மூணு சொன்னான் எதுக்கு ஏன் அப்பதான் உன் வாழ்க்கையில் நொடிப்பு வராது அமங்கலம் வராதுன்னு எப்பவுமே மங்கலமா இருக்கலாம் கேட்பதை எல்லாம் நம்ப கூடாது உன் காதல ஆயிரம் செய்தி விடும் ஏன்னா எப்பவுமே ஒரு செய்தி ரெண்டு கை மாறும்போது அதுக்கு ரெக்கம் முளைச்சிருது நாலு கை மாறும்போது கண்ணு காது மூக்கெல்லாம் முளைச்சிருது பத்து கை மாறும்போது ராட்சச வடிவம் எடுத்துருது ரொம்ப பூதாகாரமான ஒரு வடிவெடுத்து கடைசி ஆளுக்கு போய் சேருது அதில் கேட்கறதையெல்லாம் நம்பாத காதல போட்டு வச்சுக்கோ வெரிஃபை பண்ணாம அதை நம்பாதேன்றான் பார்த்ததை எல்லாம் வாங்காதே இப்போ கடை விற்கிற பொருள் எல்லாமே மனுஷனுக்கு தேவையான பொருள் தான் விற்கிறான் தேவையில்லாத பொருள் ஏதாவது விற்கிறானா இல்லை ஆனால் அதுக்காக அவ்வளவையும் வாங்கிட முடியுமா இப்போ ஆன்டிக்ஸ்ன்னு ஒரு கடை இருக்கு அதாவது பழங்கால அழகு பொருள்கள் ஒரு மெட்டல்ல ஒரு சோல்ஜர் பிரெஞ்சு சோல்ஜர் கத்தி வச்சு நிக்கிற மாதிரி இருக்குது பார்க்க அழகாதான் இருக்குது இது என்ன விலைங்கன்னா ஜாஸ்தி இல்லைங்க ஏழாயிரத்தி ரூபாய் அப்படின்றான் அது ஒன்னே காலுக்கு உயரம் இருக்குது இதை வாங்கினா என்ன அதை வாங்கி வச்சாச்சு சில வீடுகள்ல போனீங்கன்னா முன்னால டிராயிங் ரூமுக்கும் வச்சிருக்கான் அது இங்கிலீஷ்ல ஏன் டிராயிங் ரூம்னு பேர் வச்சான்னு தெரியல டிராயிங் வரைக்கு அங்க போய் உக்காந்தா ஒரு கண்ணாடி கேஸ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பொம்மை அசைகிற பொம்மை அசையாத பொம்மை பெரிய பொம்மை நம்ம நாட்டு பொம்மை வெளிநாட்டு பொம்மை அது மட்டுமே கொள்ளையடிச்சா அஞ்சு லட்சம் தேரும் அந்த மாதிரி இருக்கு இதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பொருள்கள் சேரே சேர நீங்க பகவானை விட்டு தள்ளி போகிறீர்கள் சுவாமி சின்மயானந்தான் நினைக்கிற சொல்றாரு உங்களுடைய உடைமைகளை ஒரு லிஸ்ட் போடுங்கன்ற போட்டு அந்த லிஸ்ட் எவ்வளவு நீளம் வருதோ அவ்வளவு தூரம் கடவுளை விட்டு நீங்கள் விலகி இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார் உங்ககிட்ட எவ்வளவு இருக்குது ப்ராப்பர்ட்டி ஜங்கம சொ எவ்வ இருக்குது ஸ்தர சொ எவ்வளவு இருக்குது அசைவன அசையாதனை வீடு ஈத்தனை கார் ஈத்தனை மாடு ஈத்தனை குதிரை ஈத்தனை கடைகள் ஈத்தனை புஸ்தகங்கள் இத்தனை நகைகள் ஈத்தனை அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அது பெரிய இன்கம் டேக்ஸ் லிஸ்ட் மாதிரி பெருசாக போகுதா இதைப் போகிற வந்து ரியலைஸ் பண்ணி எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நீங்கள் இறைவனை விட்டு விலகி இருக்கிறீர்கள் அதனால தான் பக்குவம் வர வர என்ன பண்ணுறான் ஒரே ஒரு கோமனம் கையில பிச்சைக்கு ஒரு பாத்திரம் திருவோடு இதை பாகவதத்தில் என்ன சொல்லலாம் இதுவே ஜாஸ்தி தாங்கிறான் மான அவமானங்களை துறந்தவனுக்கு கோவனமும் தேவையில்லை திருவோடு என்னதுக்கியா போடுற சோத கையில் வாங்கி அப்படி சாப்பிடப்படாதா அப்படின்னு நம்ம பட்டினத்தாரு வாழ்க்கையில ஒரு சுவையான சம்பவம் பட்டினத்தாருக்கு பத்ரகிரி யாருன்னு ஒரு சீடர் அவர் யாருன்னா பத்ரஹிரி அப்படின்னு பிரபலமா பேர் வாங்கினவர் தான் சதகம் என்று ஒரு புத்தகம் ஆகியிருக்காரு நூறு ஸ்லோகங்களும் அற்புதமான ஸ்லோகங்கள் பட்டினத்தார் குரு பத்ரகிரி சிஷ்யர் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஊரில் ஒரே கோவிலுடைய ரெண்டு பேர் கோபுர வாசலில் இருந்து பிச்சை எடுக்கிறாங்க அப்போ பட்டினத்தாருக்கிட்ட ஒரு பிச்சைக்காரன் அவரை விட மோசமான நிலைமை இருக்கிறவங்க வந்து சுவாமி எனக்கு ஏதாவது பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு அவர் சொல்கிறார் ஏப்பா நானே ஆண்டி என்கிட்ட கோமணத்தை தவிர ஒன்றும் இல்லை நீ அந்த கோபுர வாசலில் போ அங்க ஒரு சம்சாரி இருக்கான் பணக்காரன் என்னை விட அவனை போய் கேடுன்னு அங்க போய் பார்த்தா பத்திரகிரியார் இருக்கார் அவர்கிட்ட இவன் அங்காடியாளங்களை சொல்லி படியினதாரர் உங்ககிட்ட அனுப்பினர் என்னமோ பணக்காரராமே சம்சாரியாமனு அவர் யோசிச்சார் பார்த்தா பத்திரகிரியார்கிட்ட ஒரு திருவோடு இருக்கு கோமனம் தவிர ஓ இதத்தான் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி நினைக்கிறாரா அவர்கிட்ட வெறும் கோமனம் என்கிட்ட திருவோடா என்று சொல்லி இந்த திருவோடு நமக்கு தேவையில்லை என்று திருவோட்டை போட்டு உடைக்கிறார் அதான் குறைஞ்ச செலவுகள்ல வாழணும் எல்லோருமே கூடுமானவரை குறைந்த அளவு சொத்துக்கள் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு பாகவதத்துல ஒரு இடத்துல ஒரு ஸ்லோகத்துல முழங்கை போதும் முழங்கை வச்சுக்கிட்டு பாடு ஏன்னா மானவமானத்தை கடந்தவனுக்கு இடுப்புல துணியும் தேவையில்லை பிச்சை வாங்குறதுக்கு திருவோடும் தேவையில்லை உள்ளங்கை போதும் அங்கங்க வாங்கி சாப்பிட்டு அப்படியே போய்கினே இருக்கான் குளிக்கிறதுக்கு குளம் படுக்கிறதுக்கு மரத்தடி இதுதான் உனக்கு வாழ்க்கை அப்போ தான் உனக்கு உடைமைகள் குறைய குறைய ஞானம் வளர்கிறது அதிகமாக வாங்கி சேர்க்காதேன்றார் அதுக்காக நீங்கள் எல்லாம் கோமணம் கட்டுங்க திருவோடு வாங்குங்க நான் சொல்ல வரல என்னென்ன மக்களுக்கு சாதாரண ஜாமான் வாங்கி சேர்க்கணும்னு ஒரு வெறி இருக்கு அதுவும் குறிப்பாக பாண்டிச்சேரியில் இருக்கு என்னன்னா பிரெஞ்சு காசுங்க ரொம்ப விளையாடுது பிரெஞ்சு காரங்க இருந்துட்டு போயிட்டான் இந்த டேஸ்ட்டை வேற டெவலப் பண்ணிவிட்டு போயிட்டான் நான் போகிற பல வீடுகளில் இதை தான் அதனால பொருள்களை வாங்கி சேர்க்காதீர்கள் அதனால என்ன ஆகுன்னு சொன்னா சாக போற போது அந்திமஸ்மிருத்தின்னு ஒண்ணு சொல்றான் அதாவது எதை நினைத்துக் கொண்டு சாகிறீர்களோ அதுவாக மறு பிறப்பீர்கள்னு சொல்லியிருக்கு ஏற்கனவே நம்ம நினைக்கிறதுக்கு லட்சத்தி டாபிக் வச்சிருக்கிறோம் இது பத்தாவதுன்னு ஷோகேஸ்ல ஏகப்பட்ட ஜாமான் வாங்கி நீங்க அடுக்குனீங்கன்னு ஒருவேளை சாகும் நீங்க வாங்கி வச்சிருக்கிற பன்னி பொம்மை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அந்த பொம்மை வந்து சாவி கொடுத்தா சிக்குது அதை ரிப்பேர் பண்றதுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா மறந்துட்டேன்னு நினைச்சு மறு பன்னியா பிறந்தாலும் பிறக்கலாம் அதனால எதுக்கு நமக்கு வந்து ஜென்மாவை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு உங்கள் உடைமைகளை அதிகப்படுத்தாதீர்கள் சொல்ற பார்த்ததை எல்லாம் வாங்கக்கூடாது விரும்பியதெல்லாம் செய்யக்கூடாது ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுக்குள்ள எத்தனை எத்தனையும் ஆசை நமக்கு இருக்கிற பொருளாதார வசதிக்கு அது செய்யலாம் இது செய்யலாம் இப்ப வீட்டுக்குள்ள நுழையிற போது கால் மிதியடின்னு ஒண்ணு இருக்குது அதாவது வெளியே ரோட்ல இருக்கிற தூசியெல்லாம் தட்டிட்டு உள்ள நுழையறதுக்காக வெல்கம்னு போட்டிருப்பாங்க அது சாதாரணமா பதினஞ்சு ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா ரேட்டு ஒரு சந்தர்ப்பவசமா ஒரு பணக்கார வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம் அவங்க வீட்டுல ஒரு கால் மிதி போட்டுருக்கோம் பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு அதை மிதிக்கவே நமக்கு தோண மாட்டேங்குது அவ்வளவு டிசைன்ஸ் நல்ல கோல்டன் கலர்ல கம்பியில செஞ்சு மேல வெல்வெட்டு போத்தி அதுல வந்து வருக வருக நெய்திருக்கு அது அவ்வளவு அழகா இருக்கு வீட்டு வீடு அது அழகா இருக்கு நமக்கு உடனே என்ன தோணும் இது வாங்கினா என்ன என்ன விலைங்கன்னா ஐநூத்தி அறுபது ரூபா நினைக்கிறேன் அப்படின்னு காலில் போட்டு மிதிக்கிறதுக்கு ஐநூத்தி அறுபது போட்டு வாங்கணுமா ஏற்கனவே ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினது பத்தாதா அப்படின்னா மனசு என்ன சொல்லும் அது மாதிரி நம்ம செஞ்சா என்ன புலிய பார்த்து பூனை சூடு போட்டுகிட்ட மாதிரி இந்த உலகமானது அப்படிப்பட்ட கவர்ச்சி உள்ளது அதனால மனசுல ஆயிரம் ஆசை தோணும் உடனே உடனே செய்யணும்னு நினைக்கிறீங்க எதிர் வீட்டுக்காரன் நான் தாஜ்மஹால் போயிட்டு வந்தேன்னு சொல்லுவான் தாஜ்மஹால குடும்பத்தோடு போய் பார்த்துட்டு வந்தேன்ப்பான் உடனே இவருக்கு என்ன தோணு இப்போ தான் விஆர்எஸ் வாங்கியிருக்கிறமே பல்க் அமௌண்ட் பணம் கொஞ்சம் இருக்குது போயிட்டு வந்தான் என்ன தாஜ்மஹால் கூட பார்க்கலன்னா இந்தியாவில் இந்திய குடிமகனா பிறந்து என்ன அர்த்தம் அப்புறம் நான் போச்சு பத்தாயிரம் அவுட்டு இருபதாயிரம் அவுட்டு அதனால அத்தியாவசியமா எது தேவையோ அவ்வளவு செய்யலாம் மிகையான செலவுகள் உங்களை ஆண்டியாக்கிவிடும் அதான் சொல்றார் விரும்பியதெல்லாம் செய்யக்கூடாது எப்பவுமே குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி உங்க மனசுக்கு ஒரு கடிவாளம் போட்டு வச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றேன் அது எனக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி புத்தியானது மனிதனுக்கு தீய பாதையிலே செல்வதற்கு தயாராக இழுத்து கொண்டு இருக்கிறது அப்போ இந்த தெய்வத்தினுடைய அருளாசியானது தான் ஒரு மங்களத்தை ஏற்படுத்தி மனிதனுக்கு அந்த ஆசையை ஒரு கட்டோட வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்யுது கிரியாசுஷேமம் உங்களுக்கு மங்களங்களை செய்யட்டும் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் ஏற்கனவே க்ஷேமமாகத்தான் இருக்கிறோம் எங்களுக்கு சூரியனுடைய குதிரைகளுடைய வாழ்த்து தேவையில்லைன்னு அப்படி நினைக்காதப்பா கேமம்ங்கிறது நீ நினைக்கிற மாதிரி இப்போதைக்கு கஷ்டம் இல்லைங்கிறது மட்டும் இல்லை இதை தக்க வைக்கிறதுக்கே அது பெரிய க்ஷேம்கிற ஒரு லட்சாதிபதி லட்சாதிபதியாகவே இருக்கணும் இல்லையா ஒருத்தன் சொல்கிறான் வீச்சில் வந்து சார் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சார் நான்கு சாரலாம் போல் இருக்கு சார் அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறான் ஏன்பா என்ன செய்தின்னா நான் லட்சாதிபதி ஆயிட்டேன் சார் அப்படின்னா ஏன்னா கோணப்பயிலே லட்சாதிபதியானா வந்து பட்டாசு படித்து பார்த்தி கொடுக்குறான் நீ அதை பற்றி ஏயா கவலைப்படுறேன்னா இல்லைங்க நான் முதல்ல நேற்று வரைக்கும் கோடீஸ்வரன் ஆயிருந்தேன் இன்னைக்கு லட்சாதிபதி ஆயிட்டேங்க அப்படின்னா அவன் மேலிருந்துக்களை இறங்கிட்டார்னு அர்த்தம் அதனாலே இந்த மனமானது சதா ஏதாவது ஒரு பக்கம் பாயிரத்துக்கு தயாராக காத்து தான் இருக்கும் அதுக்கு ஒரு கடிவாடம் போடணுங்கிறதுக்கு தான் இருக்கிற சொத்தை நிலைக்கி வைக்கிறதுக்கே அது பெரிய சேமம் இன்னைக்கு நாட்டில் எத்தனை கோடி சிவரங்க லட்சாதிபதி ஆயிருக்கிறாங்க எத்தனை லட்சாதிபதி ஆயிராதிபதி ஆயிருக்கிறாங்க அந்த மாதிரி நிலைமை சீர்கேடாகாமல் இருப்பதற்கே பகவானுடைய கிருவை வேண்டும் அதுவே சேமம் என்கிறார் இப்போ இந்த சேமம் சேமம் என்பது சரீரத்தினுடைய சேமம் உள்ளத்தினுடைய சேமம் குடும்பத்துடைய சேமம் உறவினருடைய சேமம் தொழிலுடைய சேமம் என்று பல வகைப்படும் சேமம் என்ன பத்ரம் மங்களம் பாதுகாப்பு மகிழ்ச்சி யோகக்ஷேமம் வகாம்யகம்னு எல்ஐசியில கிரவுண்டில் எழுதியிருப்பான் க்ஷேமம் என்றால் யோகம் என்றால் புதிதாக வருவது க்ஷேமம் என்றால் இருப்பதை பாதுகாப்பது யோக கஷேமம் வகாம்யகம் அப்படிங்கிறது தான் எல்ஐசியினுடைய இது மோட்டோம் விஜயா வாகினி புரொடக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சினிமா போடும்போது கிரியா சித்தி சத்வே பவதி காரிய சித்தி என்பது ஊக்கத்தினால் ஏற்படுகிறது எல்லாம் அருமையான வடசோ வாக்கியங்கள் யோகக்ஷேமம் வகாம்யம்ங்கிறது பகவத்கீதையில கண்டன்னு சொல்கிறான் என்னை சரணம் என்று நம்பி வந்தவர்களுடைய வரவை அதிகரிக்கிறேன் வந்ததை நிலைக்க வைக்கிறேன் வரவு வந்துருது பெருசு இல்ல வந்தது நிலைக்கணும் அதான் கஷேமம் அதான் கஷேமம் உண்டாகட்டும் என்று சொல்றாராம் இதுல இப்போ யாகம் செய்யறபோது ரித்விக்குகள் இருக்கிறாங்களே ஹோத்தாக்கள் யாகம் செய்யற ஹோத்தாக்கள் இப்பெல்லாம் வந்து அதை தெரியாததினாலேயோ அல்லது கவனக்குறைவினாலேயோ ஒரு சின்ன காரியத்தை செய்ய விட்டுடுறாங்க பஞ்சகவ்யம் ஒரு துளி முதல்ல சாப்பிடணும் வேதத்தில் அப்படி சொல்லியிருக்கு யாகம் பண்ணுகிற அந்த அத்துவரியோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பஞ்சகவ்யமான பஞ்சகவியம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா பசுமாட்டினுடைய கோமயம் கோஜலம் பால் தயிர் நெய் இதெல்லாம் சேர்த்து செய்கிறது அதை வந்து ஒரு துளி பறிக்கினால் உங்கள் உடம்பு புனிதமாகிறது பாதுகாக்கப்படுகிறது அதுக்கப்புறம் நீங்கள் அந்த யாகம் செய்வதற்கு தகுதி உள்ளவர்கள் ஆகிறீர்கள் அதே மாதிரி குழந்தை பெற்ற ஒரு தாய் அந்த தீட்டெல்லாம் தீர்ந்து விட்டது அந்த காலம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற போது பஞ்சகவியை சாப்பிடணும் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறவங்க சில சாப்பிடக்கூடாத வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடுவாங்க அப்போ அதை அந்த தீட்டு தீர்றதுக்கு கொஞ்சம் பஞ்சகவியும் சாப்பிடணும் இது சரீரட்சேமாம் அந்த பஞ்சகவியுமே சாதாரணமாக நரம்பு மண்டலத்தை வலுவா வச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு உங்களுக்கு நரம்புகள் ஒழுங்காக இருந்துட்டா மற்ற வியாதிகள் இல்லை நரம்புகள் தான் உங்களுக்கு அஸ்திவாரம் அது பல பேருக்கு தெரியறதில்லை இப்போ பாடி பில்டர்ஸு பலசாலியாக வர்றதுக்கு என்ன பண்ணுறாங்க மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு புரோட்டீன் சாப்பிட்றாங்க அது என்ன ஆகும்னா புரோட்டீன் மிகையாச்சுன்னா ஃபேட்டாக மாறும் ஃபேட் அதிகமாகச்சுன்னு சொன்னால் அதிகமாகும் அப்புறம் கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகும் அப்புறம் நீங்கள் பாடி பில்டராக இருக்க மாட்டீங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் பில்ட்ராயிடுவீங்க அது சரியில்லை நரம்புகளுக்கு வேண்டியது புரதம் அல்ல நரம்புகளுக்கு வேண்டியது ஆக்சிஜன் ஆக்சி புரோட்டீன் அதுக்கு வந்து பிராணாயாமத்தின் மூலமாக தான் நரம்புகள் பலமடைகின்றன அல்லது வெள்ளி முதலிய பொருள்களை லேகியங்களாக செய்து கொடுப்பார்கள் பசுமங்களாக செய்து கொடுப்பார்கள் அது நரம்புகளாக பலப்படும் வெள்ளி பசுமை சாப்பிட்டீங்கன்னா உடம்பு சும்மா கன்னா இருக்கும் அது வந்து சரீரட்சத்துக்கு உரியது இந்த பஞ்சகவிய கிருத்தம் இருக்கு பஞ்சகவிய கிருதம் நரம்புகளை அப்படியே சும்மா ஸ்டீல் மாதிரி வச்சிருக்கும் நரம்புகள் நல்லா எந்த வியாதியும் வராது ஜலதோஷத்துக்கும் நரம்புகளுக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு அது பல பேருக்கு தெரியறது யாருக்கு அடிக்கடி சளி பிடிக்குதோ அவங்களுக்கு நரம்பு ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம் அவங்க சளி மாத்திர சாப்பிடாம நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய மருந்துகள் சாப்பிட்டாங்கன்னா சளி சுத்தமாக ஓடிடும் ஒரு நண்பருக்கு அது இன்னும் மருந்துன்னு சொல்லாம கொடுத்தேன் ஏன்னா அவரு சொன்னா சாப்பிட மாட்டார் எனக்கு தெரியும் இது சளிக்குரியதான் சாப்பிடுங்க சொல்லி நரம்புகளை பலப்படக்கூடிய ஒரு மாத்திரை கொடுத்தான் ஒரு அஞ்சு நாள் சாப்பிட்டுட்டு சார் இப்போ சளிய பிடிக்க மாட்டேங்குது அது என்ன மருந்து அப்படின்னாரு அப்புறம் அவருக்கு விளக்க சொன்னேன் இது சலிக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது இது நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய மாத்திரை எங்க நரம்புக்கு சலிக்கினாங்க சம்மந்தம் பகவான் அப்படித்தான் வச்சிருக்கிறான் அப்படின்னு அதே மாதிரி ஆஸ்துமாவுக்கும் அஜீர்ணத்துக்கும் சம்பந்தம் உண்டு சொன்ன ஒத்துக்க மாட்டாங்க ஆஸ்துமா பிராங்கேட்டிக் பேஷண்ட் என்ன பண்ணுவான் இந்த லங்ஸ் சாப்பிட்டு உட்காந்துருப்பான் சளி முறிவு மருந்தா சாப்பிட்டு உட்காந்துருப்பான் ஆக்சுவலா வயிற்றுல ஏற்படுற கோளாறு தான் ஆஸ்துமா பிராங்கிஸா மாறுதுங்கிறது சித்தர்களுடைய முடிவு நான் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு நோயை குணப்படுத்தி இருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ரூட் ஒரு இடத்துல இருக்கும் விளைவு ஒரு இடத்துல இருக்கும் இந்த இடத்துல ஒருத்தருக்கு மூட்டு பெசகிக்கும் அவரால கையை தூக்க முடியாது கையை இறக்க முடியாது ஆஹ் ஊண்டு கிடப்பாரு வெவரந்தர் யாதவங்க இந்த இடத்துல அயோட்ஸ் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க இல்ல சுடுக்கடுக்கிற இங்கே போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்பான் ஆனா இந்த வர்மக்கலை படிச்சவருக்குறான் பாத்தீங்கன்னா வர்மக்கலை ஒரு கலை இருக்கு நரம்பு வச்சு வைத்தம் பாக்குறது அவன் என்ன பண்ணுவான் அந்த முதவர்களை இந்த இடத்துல ஒரு ரெட்டி அடிப்பான் அவள்தான் சரியா போயிடுச்சு டப்பு சத்தம் சரியா இங்க இருக்கிற மூட்டு நடுவறதுக்கு முடிச்சு இங்க இருக்கு அதே மாதிரி இங்க கால வந்து சுடிச்சுக்கிச்சு பாதம் ஊன முடியலைன்னா அதுக்கு முடிச்சு இங்க இருக்கு இங்க ஒரு ரெட்டி அடிச்சா சரியா பகவான் வந்து நரம்புகளுடைய அமைப்பு அப்படி வச்சிருக்கிறான் இந்த பஞ்சகவிய கிருத்தமானது நீங்க ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா நரம்புகள் நல்ல பீரங்கி மாதிரி இருக்கும் எந்த வியாதியும் வராது எல்லா வியாதியும் எதிர்க்கக்கூடிய சக்தி நரம்புகளுக்கு தான் உண்டு அது இருக்கட்டும் அதனால இங்கே க்ஷேமம் சரீரக் கேமத்தை பற்றி சொன்னேன் அடுத்து இந்த ஜென்ரல் கஷேமத்துக்கு ஒரு சின்ன குறிப்பு சேலத்திலிருந்து திருச்சிக்கு போற சாலையில புதன் சந்தைன்னு ஒரு ஊர் இருக்கு புதங்களை முதலமைச்சு இப்ப கூடுதா இல்லையான்னு தெரியல சந்தைன்னு ஆகி போச்சு சேலத்துல இருந்து திருச்சி போற ரோட்ல புதன் சந்தைங்கிற இடத்துல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா நைனாமலைன்னு ஒரு மலை அது எந்த நைனா பேரை வச்சாங்களோ தெரியாது நைனாமலைன்றாங்க அந்த நைனாமலையானது பெரிய மலை ரெண்டாயிரத்தி அடி உயரம் உள்ளது அங்க உச்சியிலே வரதராஜ பெருமாள் கோவில் ஒண்ணு இருக்கு அந்த வரதராஜ பெருமாள் கோவில் நூத்தி இருபது அடி உயரம் உள்ள ஒரே கல்லாலான பாறை மீது அமைந்திருக்கிறது மேலே ஏறி போற படிகளுடைய எண்ணிக்கை வந்து மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபது படி அது வந்து திருமலை நாயக்கருடைய தம்பி கோவிந்தப்ப நாயக்கர் கட்டினது இங்கே வந்து ஒரு விசேஷம் என்னன்னா ஆணி ஒன்னாம் தேதியிலிருந்து ஆடி முப்பதாம் தேதி வரை அறுபது நாளும் தொடர்ந்து உதயசூரியனுடைய கதிர்கள் சுவாமி மேல விழும் சூரியன் உதிக்கிற போது அறுபது நாளும் சுவாமி மேலே இந்த உதய சூரியனுடைய ஒளி கம்ப்ளீட்டாக விடும் இந்த அறுபது நாளும் போய் இந்த பெருமாளை சேவிக்கிறவர்களுக்கு புத்திர பாக்கியம் உடனே புத்திரபாக்கியம் கிடைக்குது என்று பிரசித்தி இது சகல கஷ்டங்களையும் அந்த பெருமாள் நீக்குகிறார் இது ரொம்ப வரப்பிரசாதியான பெருமாள் பல பேருக்கு இது தெரியறதில்லை அப்படின்னு சொல்லி சில நல்ல எண்ணம் உள்ள மகான்கள் பத்திரிகைகளை எடுத்து சொல்லியிருந்தார்கள் உங்களுக்கு வாக்கியமானால் போய் அடுத்துரிம ித் தங்கம் சில பெண்களுக்கு ஹேமான் பெயர் வைக்கிறாங்கல்ல ஹேமான தங்கம்னு அர்த்தம் சில பேருக்கு வைப்பாங்க இன்னும் கொஞ்சம் கிராமிய பாணியில பொன்னாத்தா அப்படின்னு வைப்பாங்க கூப்பிடும் போது விட்டு ஆத்தான்னு கூப்பிடுவாங்க ஆனா எல்லாம் ஒண்ணுதான் ஹேமான்னு சொன்னாலும் ஒண்ணுதான் தங்கம்னு சொன்னாலும் ஒண்ணுதான் பொன்னம்மாள்னு சொன்னாலும் ஒண்ணுதான் பொன்னாத்தான்னு சொன்னாலும் ஒண்ணுதான் பொன்னாச்சின்னு சொன்னாலும் ஒண்ணுதான் இங்கே இது வந்து மேருமலையை குறைக்கிறது ஹேமாத்ரி அத்ரினா மலை எப்படி வெங்கடாத்ரி அப்படின்னு பேர் வருதோ அது மாதிரி ஹேமாத்ரி அந்த பொன்மயமான இந்த மேருமலை அந்த மலையை வந்து ஒரு விருட்சமாக இவர் பாவிக்கிறார் அந்த விரக்ஷத்திலே இந்த பச்சை குதிரைகள் கிளிகள் போல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுதான் இஷ்டப்பட்ட இஷ்டப்பட்ட இடத்துல கிளிகள் மரக்களையில உட்காந்துருக்கான் துரும துரும அப்படின்னு சொன்னம் கல்பதுரும அப்படின்னா கல்ப விர்சம் துருமங்கிறதுக்கு மரம்னு பேரு இங்கே அந்த நேரு மலையாகிய மரத்திலே இஷ்டப்பட்ட இடத்திலே இது உக்காந்துருக்குதான் இத வந்து ரொம்ப ஒரு சாதுரியமா சொல்றாரு நமக்கு மேருமலையும் கண்ணுக்கு தெரியாது பச்சை கண்ணுக்கு தெரியாது இந்த இவர் சொல்றாரு மேகங்கள் இரக்கைகள் அதுவும் கண்ணுக்கு தெரியாது ஆனால் இவர் வருணிக்கிறத பார்த்தா நிஜமா அங்கே இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பிரமை உண்டு பண்ற மாதிரி ரியலிஸ்டிக்காக கொடுக்குறாரு இதெல்லாம் வந்து ஒரு சேல்ஸ் சேல்ஸ்மேன்ஷிப்னு சொல்லுவாங்க ஒரு பொருளை வைக்கிற போது என்ன மாதிரி சொன்னா சரக்கு வாங்குவான்னு அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல சண்டை பசைப்பான் சார் இந்த சட்டை அம்பது பெர்சன்ட் தள்ளுபடி ஒரு விசேஷம் இன்னொன்னு ஒண்ணு தண்ணியில போடுற வரைக்கும் உங்களுக்கு சட்டையா இருக்கும் சார் தண்ணியில போட்ட பிறகு உங்க மகன் போட்டுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சட்டை ஐம்பது தள்ளுபடி அப்படிமா இவன் விவரம் தெரியாதவன் ஓஹோ அப்படி கூட கூட வாங்கிட்டு போயிடுவான் போன பிறகுதான் தெரியும் அதனுடைய மகிமை என்ன அப்படின்னு அது மாதிரி வாய் சாமர்த்தியத்துல இருக்குது யானைய பூனேன்னு காட்டுறது பூனைய யானைன்னு காட்டுறது அது மாதிரி இவர் வந்து கண்ணுக்கே தெரியாத ஒரு மேத்திலே இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம நேரில் பார்க்கற மாதிரி சொல்ற சிகர சிகரம் ஆனது என்றால் நுனிப்பகுதி அது பார்த்தா அடுத்த வரையில் ஷாக்கானா கிளைன்னு அர்த்தம் அந்த மேருமலையாகிய மரத்துக்கு அதை கிளைன்னு சொல்லலாமா கிளையிலே ஸ்ரேனி ஸ்ரேணி ஷாக்கா சுகாபுணா கிளிகள் ஷாக்கானா கிளை வரிசைன்னு அர்த்தம் இந்த ஷாக்காங்கிற வார்த்தையில ஷாக்கா பிரான் ஊருக்கு ஒரு கிளை இருக்கிறதுக்கு ஷாக்காங்க அதாவது அந்த பேர்லயே நீங்க அந்த மொழியினுடைய ஒரு சொல்லை கற்றுக்கொள்ளுகிறீர்கள் இதெல்லாம் வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஒரு வார்த்தையை கத்துக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கணுமே தவிர அதை அவாய்ட் பண்ண சொல்லக்கூடாது இப்ப இன்னைக்கு கேரளாவில தான் இந்தியாவிலேயே அதிகமான நூலகங்கள் இருக்கு அது தெரியுமா எல்லா இருபத்தி ரெண்டு மாநிலங்களையும் கணக்கெடுத்தா அதிகமான லைப்ரரிஸ் எங்க இருக்கு அதிகமான புத்தகங்கள் எங்க இருக்குன்னா கேரளாவில் தான் இருக்கு காரணம் என்னன்னா அந்த மாநிலத்தில் தான் லிட்ரஸி ஏறக்குறை சென் பெர்சென்ட் நூற்றுக்கு நூறு பேர் எழுதவும் படிக்கவும் தெரிந்தவர்கள் கல்வி அறிவு இருக்கு அதனால அங்கே இந்த பிரச்சனை வர்றதில்ல அதாவது மனிதனுடைய பாமரத்தனத்தை மூலதனமாக வைத்து இங்கே மக்கள் தேர்தலில் ஜெயிக்கலாம் பெரிய அமைச்சரா அந்த குத்தலாம் அங்கே நடக்காது எல்லாம் படிச்சவன் முடிச்சுக்கிட்டேன் அங்கே ஏமாற்ற முடியாது கல்வியறிவு ஓரளவாவது இருக்க வேண்டும் அதனால இந்த ஷாக்காங்கிற வார்த்தையை நடைமுறையில பயன்படுத்துகிறார்கள் கிளை என்று அதை நீங்க தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரேணி ஸ்ரேணின்னு ரோ வரிசை வரிசையை வந்து ஸ்ரேணி என்று சொல்கிறார்கள் இப்போ விளக்குகளை கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரிசா அகல் விளக்காக ஏற்றி வைக்கிறாங்கல்ல அதுக்கு ஸ்ரேணின்னு பேர் விக்டோரியா மகாராணி இங்கிலாந்து அரசாண்டு கொண்டிருந்த போது எலக்ட்ரிசிட்டின்னு கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த அம்மாவுடைய காலத்துக்கு பின்னால்தான் எலக்ட்ரிசிட்டி எங்கும் பாப்புலர் அந்த அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அரண்மனையில் பொழுது விழுந்தா ஒவ்வொரு நாளும் இரண்டாயிரம் மெழுகுபருத்திகள் ஏற்றுவார்கள் ரெண்டு நம்ம வீட்டில் கரண்ட் ஆஃப் ஆகி ஒரு நாலு மெழுகுபர்த்தி ஏற்றத்துக்குள்ளே நமக்கு வந்து என்னென்ன சாபமெலாம் கொடுக்குறோம் என்ன கவர்மெண்ட்டு என்ன எலக்ட்ரிசிட்டி என்ன டிபார்ட்மெண்ட்டுங்கிறோம் இரண்டாயிரம் மெழுகுர்த்திகளை அன்றாடம் ஏற்றுவதற்கு என்றே இரநூறு வேலைக்காரர்கள் அங்கே நியமிக்கப்பட்டார்கள் அப்போ அவங்க வரிசையாக மெழுகுதியில் பார்த்தாலே ஒரு அழகாக தான் இருக்கும் சில இடங்களில் நான் பார்த்துருக்குறேன் ஒரு டின்னர் ஏற்பாடு பண்ணுவாங்க அந்த டின்னருக்கு வந்து டிக்கெட் விற்பாங்க ஒரு டின்னர் வந்து நூறுரூபான்னு சொல்லுவாங்க அதில் இருபது ரூபா சாப்பாட்டுக்கு போனால் மீதி எண்பது ரூபா இவங்க எதுக்காக டின்னர் நடத்துகிறாங்களோ அதுக்கு டொனேஷன் அப்படி ஒரு தடவை நான் வந்து கேண்டில் லைட் நைட் டின்னர் அப்படின்னு ஒரு டிக்கெட் இந்த பவர் கட் இல்ல எலக்ட்ரிசிட்டி இருக்கு ஆனா எல்லாரும் இலைக்கு முன்னாலும் ஒரு மெழுகுபர்த்தி ஏற்றி வச்சு இந்த வெளிச்சத்துல சாப்பிடுங்கா கரண்ட் இருக்கிற போது குருட்டுத்தனமா உட்காந்து மெழுகுர்த்தி வெளிச்சத்துல ஏன் அடுத்த எது தடவீட்டுக்காக நூறு ரூபாய் கொடுத்து வந்து இருக்கிறோம்னா இது ஒரு பியூட்டி சார் பாருங்க வரிசையா இருக்குது பாருங்க எல்கேஜி நினைச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டு வந்தேன் அது மாதிரி அதுக்குதான் வந்து ஸ்ரேணின்னு பேரு ஸ்ரேணி இந்த கிளிகள் என்ன பண்ணுதா கிளியனுடைய வரிசையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கா அந்த ஏழு குதிரைகள் போறதை பார்த்தா கிளிகளுடைய ஸ்ரேணி போல இருக்கிறதுனா கிளியின் அர்த்தம் நீங்க வியாசருடைய மகனுக்கு சுகர்னு பேர் இல்லையா ஏன்னா வியாசர் ஒரு கிளியை பார்த்துக்கணும் கிளிய ரூபத்தில் இருந்த ஒரு தேவலோக மாதையை நினைத்த போது இவர் பிறந்தார் பிறக்கும் போது கிளிமுக்கோட கிளிமுகத்தோட அதனால சுகர் நாடி சுக பிரம்மம் கேள்விப்பட்டிருப்பீங்க தலை மட்டும் கிளி மாறி இருக்கும் ஒரு ரிஷியை உட்கார்ந்து இருப்பார் சுகருன்னு பேர் சுகர்னு பேருன காரணம் என்னன்னா அவர் சுகமா இருப்பாரு சுகர் அர்த்தம் இல்லை சுகானா கிளியின்னு அர்த்தம் கிளிமுகம் உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு அவங்க அப்பா வியாசர் இந்த வியாசரை பத்தி சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது என்னன்னா கடலோரம் இருக்கிற மீனவர்களை பூரா கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் வேகமாக பணத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து மாத்துறாங்க அதே போல உங்கள் மதத்தில் வந்து உங்களுக்கு மதிப்பு கிடையாது எங்கள் மதத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து சாமியாராக வரலாம் கர்ப்பக வரைக்கும் வரலாம் யாரையும் யாரையும் தொடலாம் கையை பிடிச்சி குலுக்கலாம் அப்படி சொல்லி மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது விஷயமாக அக்கறை எடுத்தது சேவா என்ற ஒரு இயக்கம் இருக்கிறது இந்த இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் சேர்ந்தது அவங்க என்ன பண்ணாங்க ஒரு கங்காதேவி ரத யாத்திரையின்னு ஏற்பாடு பண்ணி அந்த ரதத்தை இந்தியாவினுடைய கடலோரப் பிரதேசங்கள்ல பூரா கொண்டு போறாங்க வேதங்களை வகுத்தான் வியாசன் அவன் வந்தது ஒரு மீனவ பெண்ணுக்கு மகனாய் அப்படின்னு எழுதி அதை எல்லாடையும் கொண்டு போறாங்க வியாசருடைய அம்மா வந்து ஒரு மீனவப் பொண்ணு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் ஒரு முனிவருக்கும் ஒரு மீனவ பொண்ணுக்கும் தான் அவர் பிறந்தார் பராசர ரிஷி ஒரு மீனவ பெண்ணிடம் மச்சகந்தி என்ற மீனவ பெண்ணிடம் அந்த குழந்தைய உற்பத்தி பண்ணிட்டு அந்த மாதிரி அந்த குழந்தைய தாங்குறதுக்கு காரணமா இருந்ததுனால அதுக்கு ஒரு போனஸ் மாதிரி உடம்பெல்லாம் சென்ட் ஸ்மில்ல ஏற்படுத்தி வந்து யோஜன கஞ்சின் மாத்தி விட்டு போனார் அவர் ஏன் இதை பண்ணினார் அப்படின்னு சொன்ன ஒரு நாள் இரவு கங்கை கரையோரமாக வந்து வானத்தை பார்த்தார் நட்சத்திரங்களை பார்த்தா இந்த நேரத்துல ஒரு மனித குழந்தை பிறந்தா அது பெரிய மகானா வரும் உலகத்துக்கு நன்மை செய்யும் அப்படின்னு கண்டுபிடிச்சார் அப்படிப்பட்ட குழந்தை இப்போ எங்க இருக்கு எங்க பிறக்க போகுதுன்னு ஞான திருஷ்டியில பார்த்தா உலகம் பூரா ஞான திருஷ்டில பார்த்தா அந்த நேரத்தில் எலிகள் பிறக்கின்றன பூனைகள் பிறக்கின்றன ஆடு மாடுகள் பிறக்கின்றன பன்றிகள் பிறக்கின்றன எந்த வீட்லையும் மனித குழந்தை பிறக்குற மாதிரி தெரியல சரி நம்மாவது ஒரு நாமாவது ஒரு குழந்தையை உற்பத்தி பண்ணலாம் என்று சொல்லி அங்க இருந்த ஒரு பொண்ணு மச்ச கஞ்சின்னு பேரு மச்ச கஞ்சின்னா ஃபிஷ் ஸ்மெல்லுன்னு இருக்கும் அவள் கிட்ட போனாலே மீன் நாரும் அதனால அவன் மச்ச கஞ்சின்னு கூப்பிட்டு அவள் மேல தீர்த்தத்தை ஏழு வயசு அவளை மேஜர் ஆக்கி பெரிய பொண்ணாக்கி அப்பவே தன்னுடைய மானச வலிமையினாலே அவள் கர்ப்பத்தில் ஒரு குழந்தையை உருவாக்கி உடனே வந்து அந்த குழந்தை வழிய வந்து அப்படி வந்தவர் தான் வேதவியாசர் ஒரு மீனவ பெண்ணுக்கு பிறந்த இந்திய நாட்டினுடைய ருக்கேஜி சாம மதர்வனம் என்ற நான்கு வேதங்களை வகுத்து கொடுத்தவர் வியாச ரூபாய விஷ்ணுவே நமகன்னு சொல்கிறாங்களே அந்த வியாசர் மீனவ பொண்ணுக்கு பிறந்தவர் தான் அதனால மீன்காரங்கள்லாம் வேற மதத்துக்கு போகாதீங்க இந்து மதம் உங்களுக்கு தான் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி ஏகப்பட்ட மீனவர்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினவர்கள் மறுபடி தாய் மதத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்பது ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு செய்தி இந்த சுக்கருங்க சொல்றது நிறையா வந்தது வக அப்படின்னு சொன்ன உங்களுக்கு அதாவது உங்களுக்கு அப்படின்னா எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் உள்ளவங்க அதிர்ஷ்டம் இல்லாதவங்க எல்லாருக்கும் ஏன்னா எல்லாரும் நல்ல ஸ்டாரில் பிறக்கிறது இல்லை ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு அகப்பட்டு கொண்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்னு ரெண்டு பையன் போய் திருட போனாங்கன்னா அதில் ஒருத்தன் தப்பிச்சு ஓடிக்கிட்டான் போலீஸை பார்த்தவொடனே ஒருத்த மாட்டிக்கிட்டான் அதுக்கு சொல்கிறாங்க ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குருங்க ஆப்டுக்கிட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனிங்க அப்படின்னு ஒம்போதில் குரு இருந்தால் ஒம்போதுங்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம் அதில் வியாழன் இருந்தால் அவங்க ஆபத்து வந்தால் கூட தப்பிச்சுக்குவான் எட்டில் சனி இருந்ததுன்னா சும்மா இருந்தால் கூட மாட்டிக்குவான் அதுல ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு ஆப்ட்டு அஷ்டமத்துல சனிமா அது மாதிரி ஜாதகத்துல ஒன்பதுல குரு உள்ளவங்களும் இருக்கிறாங்க எட்டுல சனி உள்ளவங்களும் எல்லாருக்கும் நடக்கட்டும் என்று பொதுவாக ஆசை அளிக்கிறார் இன்றைய உபயதாரர்களான வைஷாலுபதி திருமதி கே லட்சுமிபாய் அமையார் அவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கு நன்றி குறை விடைபெறுகிறேன் நாளைக்கு வந்து இங்கே ரங்கநாத அஷ்டகம் நடத்துறோம் அது அதுக்கப்புறம் மற்ற சொற்பொழிவுகள் எப்பொழுதும் போல வெள்ளிக்கிழமை ராமாயண தனி சுலகம் சனிக்கிழமை லட்சுமி சவசனம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய் சூரிய சேவசனமும் மீண்டும் அடுத்த புதன்கிழமை இங்கே சூரிய சலுகைக்காக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமல்ல